வணக்கம் நட்டினியின் சரித்தரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பதினெட்டு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிபி அறுபத்தி நான்காம் ஆண்டு ரோம் நகரில் பெரும் தீ பரவி நகரின் வர்த்தக மையத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டது அப்போது நீரோ மன்னன் பிடி வாசித்து கொண்டிருந்த நிகழ்வு இந்த நாளில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு யுனைடெட் கிங்டம் எனப்படும் ஐக்கிய ராஜ்யத்திலும் அயர்லாந்திலும் ரகசிய வாக்கெடுப்பு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பெரும் சூராவலியில் பலர் கொல்லப்பட்டனர் வீடுகள் மற்றும் பல தொலைத்தொடர்பு சாதனங்கள் சேதமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் ஏற்பட்ட தோல்விகளை அடுத்து ஜப்பானிய பிரதமர் ஹிடேக்கி டோஜோ தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இன்டெல் நிறுவனம் அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குவாத்தமாலாவில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருநூற்றி மாயன் பழங்குடியினர் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கரிபியன் தீவான மான்ஸ்ட்ராட்டில் சாபியரே மலை வெடித்ததில் மண் தலைநகரம் அளிக்கப்பட்டுடன் மண்டலத்தின் மக்கட்தொகையின் மூன்றில் இரண்டு பகுதியினர் அத்தீவை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மும்பையில் பத்து சிறுவர்கள் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட நிகழ்வுக்கு பின்னர் சுமார் எட்டாயிரம் தலித் மக்கள் கழகத்தில் ஈடுபட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் 1965- தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் ஷான்ட் மூன்று விண்கலம் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் ஜெமினி பத்து விண்கலம் ஏவப்பட்டது இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஏஜே ஜான் ஆனா பரம்பில் திருவிதாங்கூர் விடுதலை இயக்கப் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரா கிருஷ்ணன் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நெல்சன் மண்டேலா நோபல் பரிசு பெற்ற தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெயசாமராஜ உடையார் மைசூர் சமஸ்தானத்தின் இருபத்தி ஐந்தாவது மற்றும் கடைசி அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெகுதி ஹசன் பாகிஸ்தான் பாடகர் 1935 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜெயேந்திர சரஸ்வதி இந்திய ஆன்மீக தலைவர் ஆர் அறுபத்தி சங்கராச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சௌந்தர்யா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதங்கி அருள் பிரகாசம் ஆங்கிலேய ஈழ ராப் இசைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரியங்கா சோப்ரா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு ஜான் ஆஸ்டின் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு எஸ் வி தமிழ் தெலுங்கு திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரசேன இலங்கை நடனக் கலைஞர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ராஜேஷ் கண்ணா இந்திய நடிகர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கவிஞர் வாழி தமிழக பாடலாசிரியர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செ பெருமாள் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சமர் முகர்ஜி இந்திய மார்க்சிஸ்ட் அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் நெல்சன் மண்டேலா பன்னாட்டு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை